ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே நமையம் புணியகம்மே ந்தமோன்தே மாம் திருடவிரீஷர் 24, 25, 26 இருபத்தி ஆறு உபதேசம் பண்ணினார் மறக்கக்கூடாது இந்த அத்தியாயம் ஞான விஜான யோகங்கிற தலைப்பில் இருக்கு ஞானம் ஈஸ்வரன ஜீவனுக்கு வேறையாக சொல்றது விஜானம் ஜீவனும் ஈஸ்வரனும் உணர்வின் அடிப்படையில் சைத்தன்யத்தின் அடிப்படையில் ஒன்றுங்கிற உபதேசம் பண்ணுறது அதுதான் அத்வைத சித்தாந்தப்படி நாம் அர்த்தம் சொல்லின்னு இருக்கோம் இப்போ கடைசியாக பார்த்தோம் இருபத்தேழாவது ஸ்லோகத்தில் ஜனங்களுக்கு இந்த ஜானம் ஏற்படுறதுக்கு பிரதிபந்தமாக இருக்கிறது ராகத்வேஷம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற இந்த இருமைகளில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுறதுனால அந்த விருப்பு வெறுப்புகள்தான் உண்மையை உணர்கிறதுக்கு இந்த விஜானத்தை பெறுவதற்கு பிரதிபந்தமாக தடையாக இருக்கு இது ரொம்ப காலமாக இருக்குது இந்த ஜீவர்களுக்கு அனாதிகாலமாக இருக்குது ஆனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்குங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் ஏஷாம் எவர்கள் புண்ணிய கர்மனாம் ஜனானாம் பாபம் அந்தகதம் இந்த தூன்னு ஒன்று இருக்குது ஏஷாம் தொந்தகதம்னு அந்த தூங்கிறத முதல்ல போட்டுக்கணும் தூ ஆனால் புண்ணிய கர்மனாம் ஜனானாம் எந்த மக்கள் புண்ணிய கர்மனாம்னா நிறைய புண்ணியங்களெல்லாம் பண்ணி அதாவது மனசுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடியது சாஸ்திரத்தில் புண்ணியம்னு எது சொல்லியிருக்கோ அந்த கர்மாக்கள் அதாவது புண்ணியத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்கள் இந்த புண்ணியம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது நாம் செய்கிற நல்ல காரியம் புண்ணியமாக மாறுகிறது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவைகள் சாஸ்திரப்படி அமைகிற போது அது புண்ணியமாக மாறுகிறது அந்த புண்ணிய கர்மணத்தை பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு அவர்களுக்கு என்ன ஆகிறதுனா ஏற்கனவே அஜ்ஞானத்தினால ராகத்வேஷத்தினால் பண்ணின பாபங்களெல்லாம் நன்றாக குறைந்து விடுகிறது அந்தகதம் பாபம் அப்படிங்கிறார் பாப்பம்னா பாபமானது அதுவும் கண்ணுக்கு தெரியாது நாம் தவறாக சாஸ்திரத்துக்கு விரோதமாக எண்ணிய எண்ணங்கள் சொற்கள் செயல்களெல்லாம் பாபமாக மாறியிருக்கு அந்த பாபம் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது மனசாந்தி இல்லாமல் பண்ணிவிடுகிறது அந்த பாபத்தை புண்ணியத்தினால ஜெயிக்கிறோம் எவர்கள் புண்ணிய கர்மத்தினால பாபத்துக்கு குறைவை நன்றாக குறைவை உண்டு பண்ணுகிறார்களோ அந்த புண்ணியம் என்ன பண்ணுகிறது மனசுக்கு சுத்தத்தை கொடுக்கறது விருப்பு வெறுப்பை நன்றாக குறைத்து விடுகிறது அதனால என்னாகிறார்கள் நான் என்ன கிடைக்கிறதுங்கிறார் தே அவர்கள் துவந்தமோக நிர்முக்தாகா இந்த இருமைகளால் மனசுல ஏற்படுற சுகதுக்கங்கள் அந்த சுகதுக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பு விருப்புகள் அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் அது பாதிக்கிறது இல்லை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நல்ல காரியங்களையே செய்து கொண்டு போக போக அந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சுகதுக்கங்கள் இதெல்லாம் நம்மளை பாதிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது இந்த புண்ணியம் அதிகமாகிறதுனால ஏற்படுற மனப்பக்குவம் அது அதுலேருந்து விடுபட்டு விடுகிறார்கள்ங்கிறார் துவந்த மோக நெர்முக்தாக பூத்வா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் துவந்தத்திலேருந்து இந்த இருமைகளால் ஏற்படும் மயக்கத்திலிருந்து விடுபட்டு இருமைகளை உண்மை என்று எண்ணும் எண்ணத்திலிருந்து விடுபட்டு திருடவிரதாக அதுல உறுதியாகவும் இருக்கிறார்கள் திருடவரதாகு சொன்ன உண்மையிலேயே இதுதான் பரமார்த்த தத்துவம் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிந்து கொண்டு ஆத்மா வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு வேதாந்த சாஸ்திரத்திலிருந்து குருவனிடத்திலிருந்து உபதேசத்தை பெற்று சுனிஷித விஜானாக அப்படின்னு அர்த்தம் நன்றாக விஜானத்தை பெற்றுவிடுகிறார்கள் அகம் பிரம்மா அஸ்மிங்கிற நன்றாக பெற்று விடுகிறார்கள் மற்றதெல்லாம் துறந்தும் விடுகிறார்கள் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக சந்நியாச யோகாத்யதய் சுத்த சத்வாகனு மந்திரங்களில் இல்லையா அந்த வேதாந்த விஜானத்தில் நல்ல திருடமான ஒரு அறிவு ஏற்படுகிறது அப்புறம் எல்லாவற்றையும் நன்றாக முற்றத் துறந்து விடுகிறார்கள் அவர்களைத்தான் இங்கே திருடவிரதாகிறார் திருடவிரதாக மாம் பஜந்தே மாம்னா என்னை அர்த்தம் அதாவது பரமாத்மாவை ஆத்மரூபமாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள் சச்சிதானந்த ஸ்வரூபமாக பிரத்யேகாத்மாவாகவே அதாவது இந்த உடம்பிற்குள்ளே இருந்துகொண்டு நான் நான் என்ற ஒரு தத்துவம் எது இருக்கிறதோ அது உண்மையில் இறைவன்தான் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள் இங்கே வந்து பார்க்குறதுக்கு இது வேறையாக தோணும் இறைவனை என்னை வழிபடுகிறார்கள்னா பகவானை பூஜை பண்ணுகிறார்கள் நம்ம அர்த்தம் பண்ணுவோம் அப்படி தோணும் ஆனால் உண்மையிலே லட்சியார்த்தம் என்னென்னா ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் என்னை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் மாம் பஜந்தே அப்படின்னா என்னை உணர்ந்து கொள்கிறார்கள் இங்கே திருடவிரதாகனா விஜானம் அதாவது இறைவன் அருவமானவன் ஆனந்த வடிவமானவன் என் ஸ்வரூபமானவன் என்பதை உணர்ந்து அதற்கு அந்நியமான ஜீவ ஈஸ்வர பேத புத்தியை விட்டுவிட்டு ஜீவ ஈஸ்வர அபேத புத்தியை உணர்ந்து அந்த அபேத ஜானத்திலேயே நிலைத்து நிற்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம்